ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணாசிந்து ஞானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நாம் ஒரு முக்கியமான தர்மத்தை பற்றி இப்போ பார்க்கணு வரோம் அதாவது தர்ம தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியங்கள்னு நிறைய இருக்கு அது இல்லாமல் நமக்கு சில பலன்கள் ஏற்படணுங்கிறதுக்காக சில காரியங்கள் வச்சிருக்கா தர்ம காரியங்கள் அதை செய்யணும் எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னா அந்த பலன் வர்ற வரையிலும் செய்யணும் அப்படின்னு நம் தர்மசாஸ்திரம் சொல்கிறது மேலும் நாம் எவ்வளவு செய்தோம் அப்படின்னு நினைச்சி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது தர்மஹா க்ஷரிகீர்த்தனார் நான் பண்ணின தர்ம காரியங்களை யார்ட்டையும் சொல்லி காண்பிக்கப்படாது அப்படி சொல்லி காண்பிச்சால் அது செய்ததாகவே ஆகாது அப்படின்னு நம் சாஸ்திரம் சொல்றது அதற்கு உதாரணமா ஒரு கதையை பார்த்துன்னு வரோம் மகாபாரதத்துல அது என்னன்னா தர்மபுத்திரர் ராஜசூரிய யாகம் பூர்த்தி ஆன பிறகு ராத்திரி வேளையில போஜனம் ஆனப்புறம் பின்னாடி கையிலம்பிக்க போனார் போனா இலக்குவியல் கடற்க பின்னாடி கொள்ளையில அதுல ஒரு கீரி புள்ள உருண்டு பரண்டு இருக்கு அதை பார்த்தார் தர்மபுத்திரர் ஏன் இதுல வித்தியாசமா இதுல உருண்டு பிறகுன் இருக்கேன்னு அதை ஆச்சரியமா பார்க்கிற போது அந்த கீரி புள்ள பேசுக்கு ஹே ராஜன்னு முன்னாடி ஒரு சமயம் நான் ஒரு காட்டுல வாசம் பண்ணிட்டு அப்போது ஒரு மரம் பெரிய நெல் கொடுக்குற மரம் அந்த மரத்தில் மேலே நான் உட்காந்துருந்தேன் அப்போது ஒரு ஏழை ஒரு யாத்திரிகர் ஒரு தம்பதிகள் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையோட ஒரு பையனோட மூணு பேருமா ஏதோ யாத்திரை போகிறார் அப்படி யாத்திரையாக போயின்னு இந்த மரத்துக்கு நிழலுக்கு வந்த உடனே அப்படியே நேழல்ல உட்காண்டிருந்தா மூணு பேரும் அப்போ கையில இருக்கிற பைய பிரிச்சு ஆகாரத்தை திறந்தா நான் மேலிருந்து பார்த்துட்டே இருந்தேன் என்ன பண்றான்னு அந்த பையிலிருந்து ஆகாரம்னா சத்து மாவு எடுத்துன்னு வந்திருக்கா கையில அந்த சத்து மாவு ஒரு இலையில வச்சு கொஞ்சம் ஜலம் விட்டு கலந்து ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு உருண்டையா வச்சா மூணு மூணு கபலம் மூணு மூணு உருண்டை மூணு பேருக்கும் ஒன்போது ஒன்பது உருண்டையாக பண்ணி பிரித்து வச்சுட்டா சாப்பிட்றதுக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு தயாராக ஆறபோது ஒரு வயசான ஒரு ஏழை அங்க வந்தார் உடனே என்ன நீங்களே சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு இவா சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பசிக்கிறது பசி தாங்க முடியல மயக்கம் வருது எனக்கு ஆகாரம் இருந்தால் கொடுங்க கேட்டார் அப்போது அந்த தகப்பனாரானவர் என்ன சொன்னார் நான் என்னுடைய மூணு உருண்டையை அவருக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்கோ அப்படின்னுட்டு அவருடைய மூணு உருண்டைய அந்த ஏழைக்கு கொடுத்துட்டேன் அவரை சாப்பிட்டுட்டு நீங்கள் எதுவும் கொடுக்காமல் இருந்தேன்னா கூட நான் பேசாமல் போயிருப்பேன் நீ இந்த மூணு உருண்டையை கொடுத்த உடனே எனக்கு இந்த பசி ஜாஸ்தியாக போயிடுச்சு இப்போ எனக்கு இது போகாது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டார் அப்போது அந்த அம்மா சொன்னால் என்னுடைய மூணு உருண்டையும் நான் கொடுத்துட்றேன் குழந்த மட்டும் சாப்பிட்டோம் நாம் ஜலம் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு அந்த அம்மாவனுடைய பங்கும் கொடுத்துட்டார் அப்போது அதையும் சாப்பிட்ட அவருக்கு ஆஹா போகிறல்ல இன்னும் மஞ்சள் வேணும்னு குழந்தைக்கு சேர்ந்து எப்படி வாங்கி கொடுக்கறது இவாளுக்கு யோஜனை அந்த குழந்தை சொன்னா இதுல மூணு உருண்டை இருக்கு ஒன்னு அவருக்கு கொடுத்துருவோம் ஒன்னு நான் எடுத்துக்கிறேன் இன்னும் நீங்க ரெண்டு பேரும் பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் மூணு உருண்டை எடுத்துட்டா அவருக்கு கொடுத்தா அவர் மூணுமே எனக்கு தேவைப்படுறது அப்படின்னு அவர் பொடுங்கி விட்டார் கையிலேருந்து அந்த ஏழை சரி போகிறார் பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துட்டோ அந்த சத்துமாவு கலந்த இலையெல்லாம் அங்கேயே கீழே போட்டுட்டோ மூணு பேரும் ஜலம் கொடுத்துட்டோ மேற்கொண்டு யாத்திரைக்கு கிளம்பி போயிட்டா அந்த ஏழையும் வந்த வழியில் திரும்பி போயிட்டா நான் இந்த மரத்திலிருந்து பார்த்துட்டே இருந்தேன் சரி அந்த இலையில் ஏதாவது ஒட்டின்னு இருக்கும்னு இறங்கி வந்தேன் அந்த இலையில பார்த்தேன் ஒண்ணுமே இல்லை சுத்தமா இருந்தது ஆனா சில்லனு இருந்தது அந்த இலை நான் சில்லனு இருக்காது அப்படின்னு என்னுடைய முதுகு பக்கத்தை அந்த இலையில வச்சுட்டு கொஞ்ச நாளை படுத்துருந்தேன் அந்த வெயிலுக்கு பிறகு எழுந்து பார்க்கிறேன் அந்த இலையில என்னுடைய உடம்பு எவ்வளவு தூரம் பட்டதோ அது மட்டும் தங்கமாக மாறி போயிடுச்சு முதுகு பக்கம் தங்கமாக ஆயிடுத்து பாக்கி பாதி சாதாரண உடம்பாக ஆயிடுச்சு அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் மீதி உடம்பும் தங்கமாக ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு படுத்துன்னு படுத்துன்னு பார்த்தேன் அங்க ஒன்னும் மாறவே இல்லை கருத்தான பாதி தங்கத்தோட மீதி உடம்பு இப்படி இருக்கு வித்தியாசமா இருக்கு ரெண்டு கலர்ல இருக்கு அது எனக்கு விருப்பம் இல்லை அப்படியே நான் தேடிட்டே வந்தேன் எங்கேயாவது இது போல தர்ம காரியங்கள் நடக்கும் அங்க வந்து நாம பிறண்டா மீதி உடம்பும் தங்கமாக ஆயிடும் அப்படின்னு அப்படி தேடினு வந்தபோது தான் காதில் விழுந்தது தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணுறாருன்னு எனக்கு காதலை விழுந்தது தர்மபுத்திர பெரிய மகாத்மாவாச்சே தானத்தில் அவரை மாதிரி தானம் பண்ணுறவ கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நான் இங்கே வந்து இந்த ராஜசூய யாகம் ஆரம்பித்து ஒரு பத்து நாள் கழித்து தான் வந்தே வந்த அண்ணிலிருந்து நான் இந்த இல குவியல்ல பிறண்டுட்டே இருக்கேன் பிறல்றேன் என் உடம்புல இருந்த தங்கம் ரெண்டு மூணு கிராம் குறைஞ்சதே தவிர மீதி உடம்பு தங்கமாக மாறவே இல்லை அப்படின்னு அந்த கீரிபுல்ல சொல்லிட்டு உடனே தர்மபுத்திர்க்கு தப்புன்னு புத்துல அடித்த மாதிரி இருந்தது ஆஹா நம்மளை மாதிரி பண்ணவா உத்தரம் கிடையாதுன்னு நினைச்சோம் அந்த ஏழை அந்த கணவன் மனைவி பண்ணின தர்மத்தை காட்டிலும் நாம் பண்ணது அதை விட சீப்பா போயிடுச்சேன்னு தோணி போயி உடனே கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ணா நம்மளை மாதிரி இந்த யாகம் பண்ணினவா ராஜசூய யாகம் பண்ணினவா கிடையாதுன்னு நான் கொஞ்சம் கர்வப்பட்டுட்டேன் அந்த விஷயத்தில் அதை இந்த கீரி பிள்ளை எனக்கு உணர்த்திடுத்து அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுந்தார் தர்மபுத்திரே மகாபாரதத்துல இருக்கு அப்படி நாம பண்ற தர்ம காரியங்களை சொல்லி காட்டப்படாது செய்யணும் செய்தண்டே இருக்கணும் பலன் வர்ற வரையணும் செய்யணும் செய்துண்டே இருந்தா பணிநகர்மா வீணா போகாது எல்லாமா சேர்ந்து ஒரு நாளைக்கு பலனை கொடுக்கும் இத்தனை நாளைக்கு செய்தாச்சு இவ்வளவு செய்தாச்சு அப்படிங்கிற பேச்சே நமக்கு இருக்கக்கூடாது எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் செய்துண்டே இருக்கணும் நாம் சாப்பிட்றோம் போறோம் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர்றதில்லையே இந்த வேலை சாப்பிட்டாச்சு அடுத்த வேலை திரும்ப பசிக்கிறது திரும்ப சாப்பிட்றோம் அது போலதான் நாம் எவ்வளோ தர்ம காரியங்கள் படினாலும் சேரும் ஆனால் நாம் ஏதோ தெரியாமல் எவ்வளவோ தவறுகள் சின்ன சின்ன சின்ன சின்ன தவறுகள் நடந்து போயிடுறது அவைகளனால நாம் பண்ணிண தர்மத்துடைய பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும் அதை பூர்ணமாக எப்போ ஆக்கிறது அப்படின்னா பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய செய்யணும் நிறைய செய்தால் பலன் இல்லாமல் போகாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அது ஒரு முக்கியமான தர்மம் நாம் செய்த தர்மத்தை சொல்லி காட்டப்படாது மெளனமாக செய்யணும் செய்துட்டு மறந்து போயிடணும் சாஸ்திரம் சொல்றம் சொல்றது வலது கையால கொடுக்கறோம் தானம் பண்றோம்னா நாம வலது கையால தானம் இடதுகைக்கே தெரியாமல் தானம் பண்ணணும்னு சொல்றோம் இடதுகைக்கே தெரியக்கூடாது நாம கொடுக்கற தானம் மறந்து போயிடும் இவ்வளவு கொடுத்துருக்கேன் இத்தனை ரூபா நான் தானம் பண்ணிருக்கேன் அப்படின்னு எல்லாம் கணக்கு எழுதி செய்ய கூடாது அதுக்கெல்லாம் அளவு கிடையாது நமக்கு பகவான் ஆயுஷ் கொடுத்துருக்க உனக்கு அறுபது வருஷம் உனக்கு ஆயுசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லி காமிக்கிறாரா நமக்கு இல்லையே இன்னும் மேலும் நீ அபிவிருத்தி பண்ணிக்கோன்னு தான் சொல்கிறார் பகவான் உனக்கு நான் அறுபது வயசு கொடுத்துருக்கேன் நீ இன்னொரு அறுபது வயசு நீ விருத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு காண்பிச்சிருக்கார் பகவான் இந்த தர்ம காரியங்கள் மூலமாக அப்படி நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்களை சொல்லி காட்டப்படாது நிறைய செய்துட்டே இருக்கணும் செய்த காரியம் வீணாக போகாது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது பலன கொடுக்கும் எப்படி பலன கொடுக்கும் அப்படின்னா அதை அனுபவித்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த பலனை அப்படிங்கிற தர்மத்தை இன்றைக்கி தெரிஞ்சுட்டு நாளைக்கு இன்னொரு தர்மத்தோடு